வணக்கம் நற்றிணையின் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது செய்தி சேவை ஜனவரி பனிரெண்டு இரண்டாயிரத்தி மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் போக்குவரத்து பிரச்சனையை தீர்க்க ஓய்வு பெற்ற நீதிபதி பத்மநாபனை மத்தியஸ்தராக நியமித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிமன்றம் மத்தியஸ்தரை நியமித்தாலும் பொதுமக்கள் நலன் பண்டிகை தினம் போன்றவற்றை கருத்தில் கொண்டு வேலை முடிவுக்கு வர வாய்ப்புள்ளதாக தொழிற்சங்க தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார் சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டப்பட்டதை ஒட்டி தமிழ்நாடு பொன்விழா ஆண்டாக கொண்டாடப்படும் என முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளார் வெயிட்டேஜ் முறையை ரத்து செய்துவிட்டு தகுதி தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் ஆசிரியர்களை நியமனம் செய்து சமூக நீதியை நிலைநிறுத்த தமிழக ஆட்சியாளர்கள் முன்வர வேண்டும் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் பொள்ளாச்சியில் நான்காம் ஆண்டு சர்வதேச பலூன் திருவிழா தொடங்கியது அமெரிக்கா பிரான்ஸ் போலந்து பெல்ஜியம் நெதர்லாந்து இங்கிலாந்து ஆகிய ஆறு நாடுகளைச் சேர்ந்த பனிரெண்டு வெப்பக்காற்று பலூன்கள் பறக்கவிடப்பட்டன இத்து திருவிழா ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை நடக்கிறது மாநகராட்சி மேயரை மக்களே நேரடியாக தேர்வு செய்வதற்கான மசோதா தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சென்ற வாரம் திருச்சி என்ஐடி வளாகத்தில் நடந்த பார்வையற்றோருக்கான கணிப்பொறி பயிற்சிக்காக ரூபாய் பத்தாயிரம் பயிற்சி இயக்குநரான ஜாஃபர் அவர்களிடம் நன்றினை சார்பாக வழங்கப்பட்டது மேலும் நேற்று புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்போட்டை அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்ச்சியின் போது நன்றினை நேர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட ரூபாய் ஐந்தாயிரம் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் நன்றினை சார்பாக வழங்கப்பட்டது இந்திய செய்திகள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக தமிழகத்தின் சிவன் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த ஆண்டு சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு மற்றும் பிளஸ் பொதுத் தேர்வுகள் மார்ச் ஐந்தாம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் வளர்ச்சியுடன் உங்கள் நாட்டு முன்னுரிமை திட்டங்களை இணையுங்கள் என்று இந்திய வம்சாவளி எம்பிக்களிடம் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தினார் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள பத்து நாடுகளின் தலைவர்களும் டெல்லியில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க உள்ளனர் மேலும் இந்த விழாவில் பிளாஸ்டிக்கினால் செய்யப்பட்ட தேசிய கொடியை பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக இனி விமான நிலையங்களுக்குள் பயணிகள் தரமில்லாத பவர் பேங்குகளை கொண்டுவர கொச்சின் சர்வதேச விமான நிலையம் தடை விதித்துள்ளது எம்எல்ஏக்கள் எம்எல்சிக்கள் அமைச்சர்கள் ஆகியோர்களின் குழந்தைகள் கட்டாயமாக அரசு பள்ளிகளில் தான் படிக்க வேண்டும் என்ற புதிய திட்டத்தை கொண்டுவர ஆந்திர அரசு திட்டமிட்டுள்ளது இந்தியா சீனா ரஷ்யா ஆகிய நாடுகளுடன் பணிபுரிவது நல்லதுதான் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானின் மேற்கு கிழக்கு பகுதிகளில் அடுத்தடுத்து எட்டு மிதமான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன சவுதி அரேபிய பெண்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்க அனுமதி அளிக்க முடிவு செய்துள்ளதை தொடர்ந்து பத்தாயிரம் பெண்களை கால்டாக்சி ஓட்டுநர்களாக பணியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சீனாவின் அண்டை நாடுகளை இணைக்கும் பட்டுப்பாதை திட்டம் அரசியல் மற்றும் பொருளாதார பின்னடைவுகளால் சிக்கலில் உள்ளது நாடு முழுவதிலும் கடந்த டிசம்பரில் இருசக்கர வாகனங்களின் விற்பனை அதிகரித்துள்ள போதிலும் கார் விற்பனை சற்று குறைந்துள்ளது ஒற்றை வணிக முந்திரை சில்லறை வர்த்தக பிரிவில் நூறு சதவிகித அந்நிய முதலீட்டுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது நடப்பு ஆண்டில் இந்தியாவின் ஜி வளர்ச்சி விகிதம் சதவிகிதம் இருக்கும் என உலக வங்கி கணித்துள்ளது இந்த மாதம் இருபத்தி தேதிக்குள் ரூபாய் நூற்றி கோடியை செலுத்த வேண்டும் என்று ஜே பி நிறுவனத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச பனிச்சறுக்கு போட்டியில் இந்திய வீராங்கனை அன்சால் தாகூர் வெண்கலப்பதக்கம் என்று சாதனை படைத்தார் ஹர்திக் பாண்டியா இந்தியாவின் உருவாகி வருகிறார் என்று தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் லன்ஸ் குழுனர் கூறியுள்ளார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் துணை கேப்டனாக சுரேஷ் ரெய்னா நியமிக்கப்பட்டுள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு தொடரில் விளையாட கேம்ரோன் ஒயிற்றுக்கு வாய்ப்பளித்துள்ளது ஆஸ்திரேலிய அணி இந்த தேர்வு பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்து உலகக்கோப்பைக்கு பிறகு இவர் ஆஸ்திரேலிய அணியில் இடம்பெறவில்லை திரைச்செய்திகள் ஆண்டாள் குறித்து கவிஞர் வைரமுத்து எழுதிய கட்டுரை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் நடிகர் விவேக் வைரமுத்துவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார் எழுபத்தி வாசகர்களின் ஆதரவை பெற்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் சிறந்த நடிகராக தேர்வாகியிருக்கிறார் விஜய் சேதுபதி ஆனந்த விகடன் வார இதழின் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான சினிமா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன விஜயும் நடிகையாக நயன்தாராவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் வெளியாக உள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் சமையல் குறிப்புகள் நித்தம் ஒரு முத்து நாளும் ஒரு விதை அஞ்சல் தலை செய்திகள் ஒரு நிமிட யோசனை